மனத்து நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை விழேன் பர சமயம் விரும்பேன் வியன்பும் உலகுக்குள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என்